ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மியன்பர்களே பிரம்மச்சரிய ஆசிரமம் எனப்படும் மாணவப் பருவத்தில் புருஷார்த்த நிச்சயம் செய்து கொள்ளப்படுகிறது அதாவது மாணவ பருவத்தில் வாழ்க்கையின் குறிக்கோள் தெளிவாக தீர்மானிக்கப்படுகிறது தர்மஹா அர்த்தஹா காமஹா மோக்ஷா மோக்ஷ புருஷார்த்தத்தை பரமபுருஷார்த்தமாக கொண்டு அதற்கு ஆரம்ப சாதனமாக தர்மபுருஷார்த்தத்தைக் கொண்டு அதற்கு சாதனங்களாக அர்த்தத்தையும் காமத்தையும் பிரம்மச்சாரி நிச்சயம் செய்கிறான் மனித உடலில் வாழ்கின்ற உயிராகிய என்னுடைய முடிந்த முக்கியமான குறிக்கோள் முக்தி அடைவதே ஆகும் அத்வைத ஆத்ம ஏகான மனனங்களுக்கு சாதனம் குருமுகமாக வேதாந்த விசாரம் குருவை நாடுவதற்கு சாதனம் சாதனச்சதுஷ்டய சம்பத்தி விவேகம் வைராக்கியம் சமாதிஷட்கி மோட்சத்தில் இச்சை எனப்படும் நான்கு பண்புகள் முழுமையாக இருப்பதே வேதாந்தம் கற்பதற்குரிய சாதனங்களாகும் அதற்கு சாதனம் நிஷ்காம தர்மானுஷ்டானம் அர்த்தகாமங்களை விரும்பாத முக்தியை குறிக்கோளாக கொண்ட அற வாழ்க்கை நிஷ்காம சாதனம் சகாம தர்மானுஷ்டானம் இயல்பாகவே புறநாட்டமுடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்காக சகாம தர்மானுஷ்டானத்தை அனுஷ்டிக்கிறோம் சகாம தர்மானுஷ்டானத்திற்கு தர்மசாஸ்திர ஞானமும் அர்த்தகாமங்களும் சாதனங்கள் தர்மசாஸ்திரத்தில் ஸ்ரத்தையுடன் தர்மசாஸ்திரத்தை அறிந்து பொருளையும் இன்பத்தையும் அதாவது இன்பம் எனப்படும் குடும்பத்தையும் அறவாழ்க்கையில் ஈடுபடுத்துதல் அறநெறியில் பொருளையும் இன்பத்தையும் அனுபவித்தல் இவைகளை பிரம்மச்சாரி தெளிவாக தீர்மானம் செய்து கொள்கிறான் சாதன சாத்திய விவேகத்தை புருஷார்த்த விவேகத்தை மாணவப் பருவத்தில் பெற்றுக்கொள்கிறான் பாரத தேசத்தின் வாழ்க்கை முறை இத்தகைய தன்மையில்தான் அமைந்திருந்தது குழப்பமற்ற தெளிவான பரபரப்பற்ற அமைதியான வாழ்க்கை முறையே சனாதன தர்மம் எனப்படும் வைதிக தர்ம வாழ்க்கை முறையாகும் இதுவே வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறி நிலத்து மறைமொழி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த நிறைமொழி மாந்திரதம் பெருமையினை விளக்கிக் கொண்டிருக்கிறது யான் எனது எனும் செருக்கை முற்றிலும் நீக்குவதே வாழ்க்கையின் குறிக்கோள் அதுவே முக்தி அதை மையமாக கொண்டே அனைத்து சாதனங்களும் இயங்குகின்றன ஆன்மீக சாதகன் மனித உடலின் பெருமையை உணர்ந்து சாஸ்திரங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அதன் மீது பரிபூரண ஸ்ரத்தை வைத்து அதன் விஷயங்களை மனப்பாடம் செய்து அதன் பொருளை உணர்ந்து புருஷார்த்த நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் இந்த உடல் வாழ்க்கை நிறைவு பெறுவதற்கு முன்னரேயே மனித உடலைப் பெற்றதன் குறிக்கோளை அடைந்துவிட வேண்டும் பெருதற்கரிய பிறவியைப் பெற்ற நாம் பெருதற்கரிய பேற்றினை அடைய போயாது முயல வேண்டும் இகச்சேதக்போத்தும் பிராக்ஷரீரஸ்ய விசிரசா தத்தர்வேஷு லோகேஷு ஷரீரத்வாய கல்பத்தே இந்த உடலை உகுப்பதற்கு முன்னமேயே அத்வைத ஆத்மஜானத்தில் நிலை பெற வேண்டும் புருஷார்த்தங்களை உணர்ந்து சாதன சாத்திய விவேக்கங்களை உடையவராய் சாதனங்களை நன்கு பின்பற்றி சாத்தியங்களை அடைய வேண்டும் சாத்திய சித்தியை அடைவதற்குரிய வழிமுறைகளை மகிழ்ச்சியோடு பின்பற்ற வேண்டும் பிரம்மச்சரிய ஆசிரமம் இந்த உடல் வாழ்க்கை நிறைவு பெறும் வரை குழப்பமில்லாமல் தெளிவாக வாழும் வழிமுறையை உபதேசம் செய்கிறது பிரம்மச்சாரி மனித உடலின் பெருமையை உணர்ந்திருக்கிறான் அதன் அருமையை உணர பொறுமையுடன் ஸ்ரத்தாபக்தியுடன் முயற்சியை மேற்கொள்கிறான் ஆன்மீக சாதகர்களாகிய நாம் வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக உணர்ந்து அதற்குரிய சாதனங்களை நன்கு பின்பற்றுவோமாக பிரம்மச்சாரி கிரகஸ்தாசிரமத்திற்குள் நுழைகிறான் கிரகஸ்தாசிரமத்தில் கடைபிடிக்கவேண்டிய நெறிமுறைகளை முக்தியின் பொருட்டு கடைபிடிக்கிறான் இல்லறத்தின் குறிக்கோள் முக்தியடைவதே ஆகும் பொருளையும் இன்பத்தையும் அறத்திற்கே பயன்படுத்தி மனத் தூய்மை பெற்று ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதிகளை பெற்று ஞானத்தை அடைந்து முக்தி பெறுவதே இல்லறத்தின் குறிக்கோள் இல்லறத்தையும் துறவரத்தையும் குறித்த அறிவோடு கூடிய பிரம்மச்சாரி தன்னை பண்படுத்திக் கொள்வதற்காக இல்லறத்தில் நுழைகிறான் இல்லத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் அறவாழ்க்கையே இல்லறம் எனப்படுகிறது ஆன்மீக சாதகர்களுக்கு பாரத தேசத்தின் ரிஷிகளின் இல்லற வாழ்க்கை அமைவதாகுக